வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் பதினோராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு முதலாவது லாட்ரி சீட்டு விற்பனை இங்கிலாந்தில் பதிவாகியது ஆயிரத்தி அறநூற்றி ஆண்டு சிசிலி பகுதியில் உள்ள எட்னா எரிமலை வெடித்ததை அடுத்து இடம்பெற்ற பெரும் நிலநடுக்கம் சிசிலி மற்றும் மோல்டாவின் பல பகுதிகளை அளித்தது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பால் முதல் தடவையாக புட்டியில் அடைத்து விற்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு காம்ரேட் என்ற பத்திரிகையை விடுதலை போராட்ட வீரர் மௌலானா முகமது அலி அவர்கள் கல்கத்தாவில் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நீரிழிவு நோய்க்கு மருந்தாக முதன் முதலாக மனிதர்களிடம் இன்சுலின் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெரு நாட்டில் இடம்பெற்ற சூறாவளி காரணமாக நாலாயிரம் பேருக்கு மேல் இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிழக்கு பாகிஸ்தான் வங்காள என பெயர் மாற்றம் பெற்றது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் 1787, எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டைட்டானியா மற்றும் ஓப்ரான் ஆகிய இரண்டு புது சந்திரன்கள் வில்லியம் ஹெர்ஷல் எனும் ஆங்கில வானவியலாளரால் கண்டுபிடிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிஎஸ்எல்வி சி ஏழு என்ற துருவப்பாதை செயற்கைக்கோள் ஏவுகணனின் ஒன்பதாவது வெற்றி பயணத்தில் இந்திய திரைப்பட வரவேற்கான இரண்டாவது செயற்கைக்கோளான கார்டோசாட் 2 விண்ணில் செலுத்தப்பட்டது இதே ஆண்டு இதே நாளில் விண்வெளியில் இன்னொரு வரலாற்று முக்கியத்துவம் உண்டு கார்ட்டோசாட் 2 செயற்கைக்கோளுடன் எஸ்ஆர்இ 1 என்ற விண்கூடு மீட்பு பரிசோதனை ஸ்பேஸ் கேப்சுல் ரிகவரி எக்ஸ்பிரிமெண்ட் நடைபெற்றது இதில் ராக்கெட்டின் நுனிமூக்கு பகுதி போன்ற கூம்பு வடிவக்கூடு ஒன்றும் விண்ணில் செலுத்தப்பட்டு இருந்தது பனிரண்டு நாட்களின் பின் இந்த விண்கூடு ஏவுகணில் ஏவுகலனில் இருந்து விடுவிக்கப்பட்டு பூமியை சுற்றி வந்து வளிமண்டலத்தினுள் நுழைந்து பறக்கும் கொடைகள் உதவியால் மெல்ல மெல்ல கீழிறங்கி வந்தது ஸ்ரீஹரிகோட்டா அருகே பலவேற்காடு ஏரியில் வந்து விழுந்தது பூமியை சுற்றி திரும்பும் மனித விண் பயண முயற்சிக்கு முன்னோடி பரிசோதனையாக இது அமைந்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் 1755 எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அலெக்சாண்டர் ஹேமில்டன் அமெரிக்க மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கர்சன் பிரபு ஆங்கிலேய அரசியல்வாதி இந்திய தலைமை ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜெயராஜ் பெர்னாண்டோ புல்லே இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ராகுல் டிராவிட் இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜானி பிரிக்ஸ் ஆங்கிலேய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருப்பூர் குமரன் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரி இரண்டாவது இந்திய பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நீலாவணன் ஈழத்துக் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏரம்பு சுப்பையா இலங்கையின் நடன ஆசிரியர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எருவில் மூர்த்தி ஈழத்துக் கவிஞர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எட்மண்ட் ஹிலாரி நியூசிலாந்து மலையேறினர் இந்நாளின் சிறப்புகள் அல்பேனியா குடியரசு மற்றும் நேபாளத்தில் ஐக்கிய இன்று மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை